الحمد لله رب والصلاة والسلام على المرسلين وعلى ரமீன் வசலூசலீ அக்மணி எெருமானார் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சலாபாக்கள் தாவகங்கள் தப தாவகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் கண்ணியத்திற்குரிய அம்மாவுகின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு தண்ணீர் வாக்கியம் தண்ணீரிலே யாராவது வார்த்தைகளை எழுத முடியுமா எழுதினால் அந்த வார்த்தை தான் நிற்குமா இதை போன்றுதான் இன்றைக்கு சமுதாயத்தில பெருமானாரினுடைய வாக்குகளும் வார்த்தைகளும் தண்ணீரில் எழுதப்பட்டதை போன்று இந்த சமுதாயம் அதை விட்டுவிட்டதை தவிர பெருமானாரினுடைய வாழ்க்கையை கொண்டு வார்த்தையை கொண்டு நாம் அமல் செய்கிறோமா என்றாக இல்லை தேர்தல் வாக்குறுதிகளாகத்தான் நாயகத்தினுடைய வாக்குகளை இன்றைக்கு சமுதாயம் ஏற்றிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கலாம் அள்ளி விடுவார்கள் ஆனால் அது ஒன்று கூட நடக்காது அப்படியே நடந்தால் கூட அதற்குள்ளே உள்ளே பட பிரச்சனைகள் காத்திருக்கும் மிக்சிக்காக கிரைண்டருக்காக ஒரு சமுதாயம் இன்றைக்கு காத்திருக்கிறது அது எங்கிருந்து வருகிறது அன்பிற்குரியவர்களே அது கிடைத்தாலும் கூட அது எந்த பணத்திலிருந்து வருகிறது அரசாங்கம் மதுவின் மூலமாக சம்பாதிக்கிற பணம் லெஞ்சத்தின் மூலமாக சம்பாதிக்கிற பணம் இந்த பணங்களும் உள்ளே கலந்து வருகிற பொருளுக்காக இந்த சமுதாயம் அடித்துக் கொண்டு சார்கிறது அப்படியே வாக்கு கொடுத்த சில சாதனங்கள் கிடைத்தால் கூட உள்ளே பண சிக்கல் இருக்கிறது துருக்கு நாட்டிலே தான் முதலிலே சுருட்டு அறிமுகமாகிறது அறிமுகமாகிற பொழுது விற்பனை செய்கிறார்கள் சுருட்டை எப்படி விற்பனை செய்கிறார்கள் என்றால் தெருவுக்கு வருகிறார்கள் இதை குடித்தால் அந்த கால நாய்கள் நிறைந்த காலம் இதை குடிச்ச நாய் பக்கத்திலே வராது நாய் கடிக்காதுன்னா முதல் வாக்குறுதி இரண்டாவது வாக்குறுதி இதை குடித்த வீட்டுக்கு திருடன் வர மாட்டார் ஆக அற்புதமான விஷயமாக இருக்கிறது மூன்றாவது முதுமை வர இந்த கிழட்டு தன்மை வர என்று மூன்று வாக்குறுதிகள் கொடுத்து சுருட்டு அறிமுகமாகிறது வேக வேகமாக விற்பனை நடக்கிறது எல்லாம் முடிந்து போகிறது இடத்துல பார்த்த ஒன்றை காண என்னடா இப்படி சொன்னீங்களே இதுல ஏக்கப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது நாங்கள் என்ன தவறாக சொன்னோம் என்று சொன்னார்கள் நாங்கள் என்ன தவறாக சொன்னோம் இதை குடித்த நாய் அருகில் வராது என்றால் சீக்கிரமாகவே கையில குச்சி மூண்ட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் சீக்கிரமாகவே குச்சி மூண்டுகிற சூழல் குச்சி ஊண்டுனா பக்கத்தில் நாய் வருமா அதான் வராது குச்சி இருக்கிற இடத்திற்கு நாய்கள் வராது திருடன் வரமாட்டான் என்று சொன்னால் இதை குடிக்க ஆரம்பிச்சா அடிக்கடி லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருப்பான் இரும்புற வீட்டுல ஆளு முடிஞ்சு தான் இருக்கிறான்னு சொல்லி திருடன் வரமாட்டான் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது மூன்றாவதாக சொன்னார்களாம் முதுமை வராது என்றால் இளமையிலே சென்று போயிருவான் இவர்கள் எங்க முதுமைக்கு போவது இளமையிலேயே மண்டை போட்டா எங்க முதுமைக்கு போவது அதனால்தான் நாங்கள் இதை சொல்லி விற்பனை செய்தோம் என்று இதை போன்றுதான் அன்றுக்குரியவர்களே இன்றைய வாக்குறுதிகளை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் கூமான் நபிகள் கோமான் சர்வமாக அழைப்பு செல்லப்பட்டவர்கள் நம் சமுதாயத்திற்கு எத்தனை வாக்குகளை வழங்க அந்த வாக்குகளை நாம் எடுத்திருக்கிறோமா ஆனால் பெருமானாளினுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அலசி பார்ப்பீர்களே எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்வார்கள் உலகத்தில உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் நீங்கள் ஆய்வுத்திடுங்கள் உலகத்திலே எத்தனை தலைவர்கள் தோன்றினார்களோ இனி தோன்றுவார்களோ அத்தனை தலைவர்களையும் நீங்கள் எடுங்கள் வாழ்வும் வாக்கும் ஒன்றான தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் பெருமானாரை தவர் யாரையும் பார்க்க முடியாது எத்தனையோ நூல்கள் இருக்கிறது எத்தனையோ சட்ட புத்தகங்கள் இருக்கிறது அது சாகா வரம்பெற்று இல்லையே ஒரு சட்டம் வருகிறது ஒளிந்து போகிறது இன்னொரு சட்ட நூல் வருகிறது அதை அடித்து விடுகிறது இன்னொரு சட்ட நூல் வருகிறது இதை ஒழித்து விடுகிறது ஆனால் பெருமானாரினுடைய சட்டம் மட்டும் சாகா வரம்பெற்று இன்றைக்கும் நிற்கிறது ஜாமத்தினால் வரை நிற்கிறது என்ன காரணம் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் பூமான் நபிகள் கோமான் செல்லலாம் அனைவர் செலவம் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் சொன்னார்கள் இப்படி ஒரு தலைவர் நாயகத்தை தவிர அந்த தலைவர் சொன்ன வாக்குகள் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பெருமான சலல்லா அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அதி சிலை ஐந்து விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் கோமுன்னு இல்லா சொல்லட்ட அழைகும் அது போகும் ஒரு சமுதாயம் ஒப்பந்தத்தை மீறுகிற பொழுது வாக்கை மீறுகிற பொழுது அந்த சமுதாயத்திற்கு அல்லா எதிரிகளை சாட்டுவான் என்றார்கள் பெருமானார் சலல்லா வலைவசலம் ஒப்பந்தம் மீறக்கூடாது வாக்குறுதி மீறக்கூடாது மீறினால் எதிரிகளை ரபுலாக மீன் சாக்குவாள் இன்றைக்கு வாக்கு கொடுத்துட்டு எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்கோம் கடையில இன்னைக்கு சாயங்காலம் வாங்க நாம பணத்தை கொடுத்துடலாம் என்று சொல்ல சாயங்காலம் வருவாரு நாளைக்கு காலையில பார்க்கலாமே என்று சொல்ல மறுநாள் காலையிலே வருவார் வாய்களை இப்படித்தான் என்று மனதிலே நினைப்பார் அடுத்த நாள் வர இன்னொரு நாள் வாருங்கள் என்று சொல்லுவார் கடைசிகளை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு இக்கன் வைக்கிற சூழல் வந்துவிடுகிறது அன்புக்குரியவர்களே பெருமானார் செலம் லா பலிவர் செலம் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்களா ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஞாபகிக் கொள்வதின் ஆமனு தற்கூனமாக மாலாக்கூடும் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள் என்று ரகுல் அளவின் கேட்கிறார் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தின் நிலை உங்களுக்கு எதிரிகள் தோன்று விடுவார்கள் எல்லையை பின்னால் இருந்து கொண்டே வருகிறார்கள் மாவியார் அணியெல்லாம் கேட்கிற பொழுது அமரிபுன் அவசா சொன்னார்கள் இவர்களுடைய ஒப்பந்த காலம் இன்னும் முடியவில்லை அதற்குள் இந்த நாட்டை பிடிக்கச் செல்வது மாபெரும் குற்றம் என்று சொல்லுகிறார்கள் உடனே மாவியார் அடையெல்லாம் வெளியே வந்தார்கள் என்பது வரலாறு வாக்குறுதியை காத்தார்கள் ஒப்பந்தத்தை காத்தார்கள் உலகமே அவர்களை கண்டு பயந்தது உலகமே இஸ்லாமியர்களை கண்டு பயந்தது இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாக்கு காத்தல் என்ற பண்பாடு இல்லாமல் போய்விட்டது தலப்பனாரினுடைய வாக்கை பிள்ளை காக்க தயாராக இல்லை இன்றைக்கு அதை போன்று மனைவி வாக்கை காக்க தயாராக இல்லை மரணங்கள் அதிகமாக நடக்கும் என்றார்கள் பெருமான தீர்ப்பை விட குடும்பத்தில் சரியல் போட்டு இருக்கிறது சொ இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகும் சூழல் அதிகமாக அந்த குடும்பத்திலே மரணங்கள் கொடைகள் பிரச்சனைகள் அதிகமாகிறது பெருமானார் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் பெருமானார் அடுத்த பேசுகிறார்கள் எங்கே விபச்சாரமும் வெளிப்படுகிறதோ அங்கே பைத்தி எங்கள் அதிகமாவார்கள் என்றார்கள் செல்லமற்றவர்கள் பிரபல்யிலே வட்டிக்கே பேர்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பைத்தியங்கள் இருக்கிற சூழலை பார்க்கப்படுகிறது பெருமானார் செய்வார்கள் பெருமான தடுக்கிறார்களோ சை கொடுக்காமலேயே வாழுகிறார்களோ அந்த பெருமான ஒப்பந்த வாக்கை நீங்கள் மீறுகிற பொழுது உங்களுக்கு வரலாறுகளை பாருங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பத்து விஷயத்தை பெருமானார் சொல்லுகிறார்கள் பெருமானார் செய்ததை நாம் செய்கிறோமா என்று பார்ப்பதற்காக வேண்டித்தான் இங்கே உங்களுக்கு முன்னால் நாம் சமத்து முதலாவதாக பெருமானார் நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்றார் எல்லோரின் மீதும் அன்பு காட்டுங்கள் பெருமானார் அன்பு காட்டினார்கள் எல்லோரின் மீதும் பெருமானார் அன்பு காட்டினார்கள் நாம் அந்த அன்பை காட்டுகிறோமா அல்லது தண்ணீரில் எழுதிய வாக்கியமாக இந்த அதிசயை நாம் எழுதி வைத்திருக்கிறோம் எப்படி பெருமானார் அன்பு காட்டினார்கள் புகாரி ஷெரீப்பிலே ஒரு அதித்து வரும் சுமாமத்தி வரும் புகார் சகாபாக்களுக்கு ஏராளமான தொல்லைகளை வழங்கியவருக்குமா சகாபாக்களை கொண்டு குவித்தவருக்கு மாமா இந்த சுமாமா சகாபாக்களின் கையிலே பிடிபடுகிறார் பள்ளியினுடைய தூணிலை சகாபாக்கள் கட்டி வைக்கிறார்கள் பெருமானார் சல்லாஹ் அணிவு செல்லும் வருகிறார்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் கைதிகளிடத்திலே அன்பாக நடந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கைதிகளிடத்திலே அன்பாக நடந்து கொள்ளுங்கள் பெருமானார் செல்லல்லாவுடைய சில உலகத்திலேயே முதல் முதல்ல கைதிகளிடத்தில் அன்பாக நடங்கள் என்று சொன்னவர்கள் நாயகமாகத்தான் இருக்க முடியும் பெருமானார் சுமாமாவிடத்திலே சென்று கேட்டார்கள் நினைத்திருந்தால் பெருமானார் பழிவாங்கி இருக்கலாம் அவ்வளவு கொடுமைகள் செய்தவர் சுமாமா நினைத்திருந்தால் நாயகம் கையை எடுத்திருக்கலாம் காலை எடுத்திருக்கலாம் உயிரை எடுத்திருக்கலாம் சுமாமா இடத்திலேயே சென்று கேட்கிறார்கள் குற்றவாளி இடத்திலே சென்று என் இடத்திலே நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார்கள் நாய் என்னிடத்தில் நீ என்னை எதிர்பார்க்கிறாய் ஒரு சொன்ன வார்த்தை முகமதே நீங்கள் நினைத்தால் என்னை கொலை செய்யலாம் அதற்கும் நான் தகுதியானவன் தான் நீங்கள் நினைத்தால் அபராதமாக பல லட்சம் நீங்கள் போடலாம் அதையும் தருவதற்கு நான் தகுதியானவன் தான் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் நினைத்தால் என்னை மன்னித்து விடலாம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சுமாமா குனிந்த தலையோடு சொல்லுகிறார் பெருமானார் போய்விடுகிறார்கள் மறுநாள் வருகிறார்கள் சுமாமா என்னிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறார் என்று கேட்டார்கள் மீண்டும் சுமாமா சொல்லுகிறார் மூன்றாவது நாள் வருகிறார்கள் பெருமானார் சுமாமா என்னிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்க பெருமானார் செல்லத்தை பார்த்து சுமாமா மூன்றாவது நாளும் இந்த மூன்றையும் தான் சொல்லுகிறார் நீங்கள் நினைத்தால் கொலை செய்து விடலாம் நினைத்தால் அபராதமாக பணத்தை வசூல் பண்ணலாம் ால் என்னை விட்டுவிடலாம் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்றார்கள் செல்லுகிறார் சந்திக்கிறார் சுமாமா என்ன காரணம் என்கிற பொழுது மூன்று நாட்களில் உங்களுடைய அன்பை உங்களுடைய நேர்மையை உங்களுடைய கீர்த்தியை நேரடியாக பார்க்க முடிந்ததில் இதற்கு பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன் ஒரு நபியை தவிர உலகத்தில் யாரும் இந்த அழகுக்கு அன்பு முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன் என்று நாயகத்தினுடைய அன்பை பார்த்தே ஒரு விரோதி அன்பை பார்த்து ஈமான் கொண்டார் என்பது வரலாறு அன்பிற்குரியவர்களை எதிரிகளின் மீது கூட பெருமானார் அன்பு செலுத்தினார்கள் என்பது வரலாறு ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய என்ன என்பதை எண்ணி பார்க்கிறோம் இயற்கையிலேயே பெருமானார் சதல்லா பலிவர் செலம் பெண்களின் மீது அன்பு கொண்டவர்கள் பெண்களின் மீது அன்பு கொண்டவர்கள் ஒரு பெண்மணி வருகிறார் பெருமானார் நமையே நாயகமே நீங்கள் என் பிரச்சனைக்கு தீர்வு கூற வேண்டும் என்று சொல்லி நாயகமே எனக்கு காக்காய் வெடித்திருக்கிறது நாயகமே நீங்கள் தீர்வு சொல்லலாம் நாயகமே இந்த வழிப்பு தீர வேண்டும் நாயகமே சுகம் கிடைக்க வேண்டும் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சதல்லா பொலிவர் செலம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் அம்மா உனக்கு சுகம் வேண்டுமானாலும் பொறுமையாக இருந்தால் தருகிறேன் என்றார்கள் எனக்கு சுகம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் நாயகத்தை பார்த்து நாயகமே எனக்கு வழிப்பு ஏற்படுகிற பொழுது என்னுடைய ஆணைகள் எல்லாம் அகன்று விடுகிறது நாயகமே என்னுடைய தெரிகிற அமைப்பு ஏற்பட்டு நாயகமே என்று சொல்ல பெருமானார் செல்லலாம் முடிவு செல்லும் நீ பாதுகாத்தருவாய் பெண்மணிக்கு வழிப்பு வருமாம் அதற்கு பிறகு ஆனாலும் பார்க்க முடியாது என்று சொன்னார் நடந்து கொண்டார்கள் என்பதை எனக்கு மூன்று உரிய நேரத்தை சொல்கிறார் இவருக்கு அந்த மூன்று திருகத்தை கொடுத்து விடுங்கள் ஒப்படைக்கிறார்கள் பூமான் ஒரு பெண்மணி திரைக்கு அப்பால் இருந்து எனக்கு ஒரு தீராத நோய் இருக்கிறது நாயகமே அந்த நோயை நீங்கள் தீர்த்தருள வேண்டும் நாயகமே எனக்காக வாட்சிக்க வேண்டும் நாயகமே அல்லாத வயது பெருமானார் சதந்தா வடிவ செலுத்தி இரண்டு ககாபாக்கள் தூக்கி வந்திருக்கிறார்கள் இந்த நாயகம் கீழே இறக்கச் சொல்லி சஜிதாவிலே விழுந்து மீது குறிப்பாக பெண்களின் மீது எவ்வளவு அன்புமடைந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இன்னொரு வரலாறையும் பார்க்க முடிகிறது பெருமானார் வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டில் இருந்து வெளியே எட்டி பெருமானார் வருகிறார்கள் இந்த விஷயத்தை சொல்ல முடியுமா வெட்கம் பெருமானாரோடு செல்வதற்கு மனமரன்மை காரணம் எப்பொழுது நாயகத்திற்கு வகிவரும் என்று யாருக்கும் தெரியான நிலையில் இருக்கிறார் நாயகத்தோடு பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே நைசேப் ஆயிட்ட அபு புரையிறார்கள் எல்லாம் பின்னால் வந்து குளித்துவிட்டு மீண்டும் பெருமானாரோடு போய் சேர்த்து கொள்கிறார்கள் நாயகம் என்ன திடீர் என்று காணாமல் போகிறேன் அபு என்று கேட்கிற பொழுது நாயகமே நான் குளிப்பு கடமையானவனாக இருந்தேன் நீங்கள் அழைத்துவுடன் நான் வந்து விட்டேன் நாயகமே அதனால்தான் பின்னால் சென்று குளித்து வந்தேன் பெருமானார் சொல்லுகிறார்கள் அன்பின் வெளிப்பாடு அல் முஸ்லிமா அல் முஸ்லிமா முஸ்லிம் நஜீஸ் இல்லையே தாராளமாக வந்திருக்கலாமே ஒரு முஸ்லிம் நஜீஸ் இல்லையே என்று பெருமானார் சல்லாசல்லம் இந்த நேரத்திலும் அபு குறைத்தாளாவை அன்போடு அரவணைத்தார்கள் என்று வரலாறு சொல்லிகிறதே அன்பிற்குரியவர்களே பெருமானார் அன்பு காட்ட சொன்னார்கள் அன்பு காட்டினார்கள் இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாயத்தின் மீது அன்பு காட்டுகிறோமா ஏன் நம்முடைய பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுகிறோமா சரியான அன்பை காட்டியிருக்கிறோமா அன்பிற்குரிய தாய்மார்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் டிவிக்கு கொடுக்கிற மரியாதை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை முன்னால் மாற்றுமத சகோதரிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய பிள்ளை வருகிறதா எப்பொழுது வருகிறது என்று வேலை பார்த்து அந்த பிள்ளையை இறக்கி வீட்டுக்கு கொண்டு சென்று அதற்கு தேவையானதை கொடுத்து பிள்ளைகளோடு விளையாடி என்ன கட்டுக் கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் கேட்டு மீண்டும் அதற்கு கட்டுக் கொடுத்து அதை உறங்க வைக்கிற வரை அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுகிற பண்பாடு அன்பை காட்டுகிற பண்பாடு இருக்கிறது இந்த பண்பாடு நமக்கு சொந்தமான பண்பாடு இன்றைக்கு நம்ம புள்ள என்னாச்சு என்ற அந்த வேணுனா தானா இறங்கி வரணும் இந்த அம்மா காப்பி போட்டு ஒரு மாறியா ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அந்த பிள்ளையா போய் பிடிக்கணும் இந்த அம்மா டிவியிலே உட்கார்ந்துருக்கும் இந்த பிள்ளையாக படிக்க வேண்டும் நீ படி ஏதோ படிச்சு அல்லது திமிஷனுக்கு போ என்று அனுப்புகிற சூழல் பிள்ளையின் மீது ஒழுக்கமான அன்பு அந்த பிள்ளையோடு சேர்ந்து விளையாடுகிற பண்பாடு நம் சமுதாயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு குறைந்து வருகிறது ஒரு சில பெண்களை தவிர இல்லா பாஷா அல்லா இடங்களிலே குறைந்து வருகிறது அன்பு காத்துதல் சமுதாயத்தின் மீதும் அன்பு காத்துதல் குறைந்து வருகிறது தன் பிள்ளைகளின் மீது கணவனின் மீது அன்பு காட்டுகிற பண்பாடு முதியோர்களின் மீது அன்பு காட்டுகிற பண்பாடு குறைந்து வருகிறது தண்ணீர் வாக்கியமாகவே பெருமானார் சதல்லா பலிவர் செல்லம் சொன்ன வாக்கியத்தை நடந்த வாக்கியத்தை நாம் எழுதி வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக பெருமானார் உங்களுடைய பெற்றோரை பேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் இறைவனின் அன்பு உங்கள் பெற்றோரின் அன்பில் உள்ளது இறைவனின் கோபம் உங்கள் பெற்றோரின் கோபத்தில் உள்ளது ஒரு நாள் கூட அபுகனிப்பார் அவர்கள் சொல்லுவார்கள் என் வாழ்நாளில் வாழ்நாளில் ஒரு நாள் கூட என் தாயாரையும் தந்தையாரையும் நான் கோபப்படுத்தியதில்லை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நாள் கூட நான் கோபப்படுத்தியதில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி மசாலாவை கேட்கிறது அவங்க அம்மா சொல்லுவாங்க என்ன விளக்கம் இவங்க சொல்ல போனா நீ சொல்ல வேணா நீ சொல்ல வேணா இந்த சொல்வார்களாம் கேட்டு சொல்லி சொல்வார்களாம் தாய்க்கு வழிபட வேண்டும் என்பதற்காக அம்மா தலியல்லாவு தாளா இடத்திலே செல்லுவார்கள் அம்மாதிரளியல்லாவு தாளாவே அவகணிப்பாட்டை கேட்டு வச்சுப்பாங்க அந்த மசாலா விளக்கத்தை கேட்டு வச்சுக்கிட்டு அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க அம்மாவும் முன்னாடி வந்து நிற்பாங்க விளக்கத்தை சொல்லுவாங்க தாயார் கேட்டுவிட்டு வருவார்கள் தாயின் மனதை குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு மசாலா தெரிந்த போதிலும் கூட அம்மாதிரளியல்லா இடத்திலே அழைத்துச் செல்லுவார்கள் அபூகணிப்பா ரமத்துல்லாவி தாதாரி என்று நாம் பார்க்கிறோமே அன்புக்குரியவர்களே இப்படி ஒரு பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்று பெற்றோர்களை பெற்றோர்களை கொடுமைப்படுத்தி இவர்கள் தெரியாதவர்கள் இவர்கள் காலம் தெரியாதவர்கள் இவர்கள் அறியாதவர்கள் கூமுட்டைகள் என்று ஏராளமான அசற்று வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமே எண்ணி பார்க்க வேண்டும் பூமான் நாயகத்தினுடைய வாக்கியத்தை நாம் தண்ணீரில் கரைக்கிறோம் என்றுதானே பொருள் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹினுடைய அன்பு வேண்டுமா பெற்றோரின் அன்பில் இருக்கிறது என்று சொன்னார்களே ஹூமா நடத்தும் பெருமானார் சல்லோப்பா வளைவு செலுத்துகிறார் வருத்தங்களில் ஒன்று நீண்ட நாள் வருத்தங்களில் ஒன்று தன்னுடைய பெற்றோர் தன்னை கொண்டு ஈமான் கொள்ளவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது வருத்தம் இருக்கிறது ஒரு அழகாக எழுதுவார்கள் பெருமானார் அவர்கள் அவர்களின் மன்னரைக்கு சென்றார்கள் அல்லாஹினுடைய மீண்டும் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டார்கள் அதற்கு பிறகு ஊத்தாக்கப்பட்டது என்று ஒரு வரலாறு சொல்லிக்காட்டுகிறது அன்புக்குரியவர்களை பெருமானாரின நிறைவேற்றிக் கொடுக்கிறார் நாயகத்தினுடைய பெற்றோர்கள் கூட பெருமானார் பால் கொடுத்த தாய் செவழி தாய் அலிமா சதியாத்தா அண்ணவர்கள் பெருமான காலத்திலே வாழ்ந்தார்கள் அப்படி தனக்கு பால் கொடுத்த தாய் வருகிற பொழுது பெருமானார் அமர்ந்ததாக வரலாறே இல்லை தாய் அமர்ந்திருக்கிற பொழுது தன்னுடைய வேடங்கியை விரித்து தன்னுடைய துண்டை விரித்து உனதமான வேனையிலே பட்டிருக்கிற துண்டை விரித்து தாயை அமர வைத்து முன்னாள் பெருமானார் ஈருடக சக்கரவர்த்தி ஈருடக சக்கரவர்த்தி கண்மணி நாயகம் சல்லா வளைவு செல்லம் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் என்று வரலாறு சொல்கிறதே தாய்க்கு கொடுக்கிற மரியாதையை நபிகள் கோமான் கண்ணியமாக கொடு சமுதாயத்தை பார்த்து கொடுக்க சொல்லுகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் என்னை பார்க்க வேண்டும் பெருமானாரிடத்திலே ஒரு நவித்தோடர் வருகிறார் பார்க்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் என்னுடைய பிடிக்கல எனக்கு பிடிக்கல பெருமானார் தகப்பனாரை அழைக்கிறார்கள் உங்கள் பையன் ஏன் இப்படி சொல்லுகிறார் நாயகமே என் பையனை வளர்த்த தெரியுமா நாயகமே பையன கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஆகிறேன் உருவாக்கினேன் ஆயிரவேன் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் தாயும் தந்தையும் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் பாராக மாற்றி தாய் கொடுக்கிறார் தன்னுடைய வேர்வையை எல்லாம் உழைப்பாக மாற்றி தந்தை கொடுக்கிறார் இரண்டு உழைப்பும் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு பிள்ளை இரண்டு அணைப்பும் இரண்டு உழைப்பும் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு பிள்ளை உருவாக்கி கொடுக்கிற பொழுது அந்த பெற்றோரை மதிக்காத பொழுது அந்த உள்ளம் எப்படி பதவது பெருமானார் செல்லம்பாபா அழைப்பு செல்லமன்னவர்கள் தந்தையின் வார்த்தையை கேட்டி கண்மணி நாயகத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது கண்ணீர் வருகிறது மகனை பார்த்து சொன்னார்கள் கள்ளும் முள்ளும் கள்ளும் முள்ளும் உன் தகப்பனாரின் வார்த்தையை கேட்டால் அழுது விடுமப்பா அழுது விடுமப்பா அந்த மாலுக்க பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படுகிற ஒரே வாசகத்தை பெருமானார் சொன்னார்கள் நீயும் உன் பொருளாதாரமும் உன் தந்தையை சார்ந்தது என்றார்கள் நீயும் உன் பொருளாதாரமும் உன் தந்தையை சார்ந்தது உன்னுடைய ஜோற்பிலே உன்னுடைய மனைவிக்கு கை வைக்கிற அதிகாரம் கிடையாது ஆனால் உன் பெற்றோர்களுக்கு கை வைக்கிற அதிகாரம் இருக்கிறது நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தையை சாரும் என்றார்கள் குமான் நபர்கள் கோமான் செல்லம்பா அணைக்கு செல்லப்பட்டவர்கள் போர்க்கிளத்தின் வேலை உக்கிரமமான நேரம் நிறைய ஆற்றில் தேவைப்படுகிறது பெற்றோர்கள் அன்புக்குரியவர்களை பெருமானார் பெற்றோர்களை மதிக்கிறோமா தண்ணீரில் தானே எழுதி வைத்திருக்கும் பெருமான வாழ பெரிய என்பதற்கும் பெருமானார் ரெண்டு குதிரையில இந்த பகுட்டு ஒரு கால் போட்டு அந்த பகுட்டு ஒரு கால் போட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க என் வாழ்க்கை கடுமையான திண்டாட்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் பதினோரு மனங்களை முடித்து பதினோரு மனைவிகளும் பாராட்டுகள் பெருமானார் செல்லலா மொழி வச்ச வாழ்ந்திருக்கிறார் சாதாரணமா நம்முடைய நடைமுறையில ஒரு கல்யாண மண்ணாடு பண்ற பாடு என்ன பாடாக இருக்கிறது ஒன்று கணவனின் ஆதிக்கம் அல்லது மனைவியின் ஆதிக்கம் கணவனும் முழுமையாக புரிந்த கணவனாக இல்லை மனைவியும் முழுமையாக புரிந்த மனைவியாக இல்லை சில கணவன்மார்கள் ஆண ஆதிக்கத்தின் வேகத்திலே போய் மனைவி கண்டமாறி திட்ட ஆண்கள் எல்லாம் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் மனைவியை திட்டினா கூட பொறுத்துக்குவார் சில ஆண்கள் மனைவியினுடைய குடும்பத்தை உங்க அப்பா என்னுடைய பெரிய சொட்ட அவங்க பெரிய முட்டாப்ப என்று சொல்ல ஆமாங்க நான் இன்னைக்கு தாண்டி நீ உண்மையை ஏற்பிருக்கிற அதனாலதான ஒன்னே பிடிச்சு எனக்கு கொடுத்திருக்கான் வந்ததா வார்த்தை அதனாலதான உனக்கு பிடிச்சு கட்டி வச்சிருக்கிறான் அவன் முட்டாளா இல்லாம நல்ல மன்தா உனக்கு கொடுத்திருப்பாங்க இப்படி காற்றால் கரைகிற வார்த்தைகளால் வாங்கி கட்டி கொண்டவர்கள் நிறைய பேர்கள் உண்டு சில பேர்கள் எப்ப பார்த்தாலும் புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பான் படித்துக் கொண்டே இருக்கிற வழக்கம் அந்த பெண்மணி என்னதான் வந்து பார்த்தாலும் சரி வாக்களே மாட்டான் கடைசியில புத்தகத்தை முடிவு போய் படுத்த ஒரு மனைவி சொன்னாலாம் நானும் புஸ்தகமாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே நானும் புத்தகமாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே புஸ்தகமாக இருந்தாலாவது என்னை பார்த்திருப்பீர்களே என்று அவள் ஏற்கு பெருமூச்சு விட்டாள் என்று தமிழன் எழுதுவாள் சில ஆட்கள் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு மனைவியோடு ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் பெருமானார் சலல்லா சொன்னார்கள் ஆனால் பெருமானார் பதினோரு மனைவிகளின் மீதும் அன்பு செலுத்தினார்கள் வரலாறு சொல்கிறது ஹதீஜாரலி அல்லாவின் மீது நாயகம் செலுத்திய அன்பிற்கு அளவே கிடையாது ஐஷா அலி அல்லா கேட்டார்களாம் நாயகமே ஹதீஜாவை விட சிறந்த மனைவி உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள் நோக்கோ சொல்லுவாங்க நாயகோ என்று நினைத்து கேட்கிறார்கள் ஹதீஜாவை விட சிறந்த மனைவி உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கல ஒவ்வொருவாஹி இறைவன் மீது ஆணையாக கிடையாதுன்னு அன்பு எவ்வளவு கூடி போயிருந்தது மீது கடுமையான காய்ச்சலிலே சொல்லுகிறார்கள் உங்களுடைய தளப்பாதையை வைப்பீர்களா என்று கேட்க பெருமானை அல்ல அம்மா உன்னுடைய தளப்பாதை அல்ல உன் கபரிலே என் தோளை கேட்டாலும் வெட்டி வைக்கிறேன் என்று சொன்னார்களாம் நபிகள் கோமான் செல்லம் எந்த அளவிற்கு அன்பு மனைவியின் மீது இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பக்கம் பார்த்தால் மனப்பான்மை ஒரு கடவுளுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது மனைவியோடு நாம் நேரம் ஒதுக்காத சூழல் இருந்தால் இதுவும் கெட்ட கடவுள் என்றுதான் பொருள் கோமான் சக்கரவர்த்தியாக இருந்தும் கூட மனைவிகளுக்காக நேரத்தை ஒதுக்குகிற பண்பாடு நபிகள் நாயகமிடத்தில் இருந்து பெருமான புரிந்து வாழ்ந்தார்கள் சில நேரத்தில் பெண்களுக்கு புரியா புத்தி ஏற்பட்டுவிடும் இது நபிமார்களுடைய மனைவிக்கே நடந்திருக்கிறது பெருமானாரினுடைய பதினோரு மனைவிகளும் இல்லை ஒன்பது மனைவிகள் ஒன்பது மனைவிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க நீங்க வருஷத்துக்கு கொடுக்குற வருமானம் பத்தல எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் என்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறார்கள் பெருமானார் சல்லா கொலிவசலம் மனைவிமார்களை பற்றி புரிந்தவர்கள் அல்லவா அதனால் இவர்கள் ஈலா என்று சொல்லி ஒரு மாச காலம் இவங்கள்ட வராம ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க பெருமானார் சந்தல்லா கொலிவச்சலம் ஒரு மாத காலம் வரவில்லை இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் வகி நாயகமே அவர்களிடத்துல இப்படி சொல்லுங்க நாயகமே பெருமானார் எல்லோரையும் அறிந்தவர்கள் அல்லவா அல்லா வேறொரு கல்யாணம் மன்னிக்க சொல்லிட்டான் சொல்லிருங்க நாயகமே என்று சொல்ல நீங்க எல்லாம் வேணாமா வேறொரு கல்யாணம் மன்னிக்க சொல்லிட்டான் என்று ஆயிஷா நாயகி அழைத்து ஐஷா நீ வருமானத்தை அதிகமாக கேட்டால் பிரபுள் ஆலமே நீ வேண்டாம் என்று சொல்கிறார் அதனால வருமானம் உனக்கு அவசியமா நான் அவசியமா நாயகமே வருமானம் வேணவே வேணாம் ஏற்கனவே வருடத்திற்கு கொடுத்ததே எங்களுக்கு அதிகம் வேண்டாம் கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஆனா உங்களுக்கு தான் மனைவி சொல்லி டாக்ஸ் ஆயிரத்தானு சொன்னாங்க நான் சொன்ன விஷயத்த வேற எந்த பொருட்டையும் உங்க சொல்லாதீங்க பெருமானால் எவ்வளவு பெரிய புத்திசாலி இப்படி சொன்ன வருமானம் எல்லாம் கருத்திகுதி உங்கள் கருத்து என்ன எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் பெருமானார் பெண்களை புரிந்து அழகாக வழி நடத்துகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கணவன்மார்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் ஐம்பது வருஷம் வாழ்ந்த ஆள் சொல்றாரு போய் முதல் நாள் முத்தடா போயிடுச்சு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க மார்க்கெட்டுக்கு கூட போக தெரியலையா சொல்ல அடுத்த நாள் போய் வாங்கிட்டு வரணும்னு ரொம்ப பிஞ்சா போய் வாங்கிட்டு போயிரு வெண்டிக்கா சாண்டாட போட்ட கரைஞ்சு போயிருது மனுஷனா தெரியலையே இப்படியா போய் வெண்டிக்காய் வாக்குவாங்க என்று சொல்ல மூன்றாவது நாள் தப்பிக்கவே முடியாது முத்தலும் கிடையாது குச்சும் கிடையாது நடுத்தரமான வெண்டிக்காயை வாங்கிச் வேண்டியதுதான் என்று எண்ணி நடுத்தரமான வாங்கிட்டு போய் மனைவி பாராட்டாமல் இருக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டு இவன் செல்ல வெண்டிக்காவை தவிர வேறு எந்த காய கண்ணுக்கு கிடைக்கிறதோ வெண்டிக்காதானே மார்க்கெட்டிலே உங்கள் கண்ணிலே தெரிந்ததே என்று அப்பொழுதும் பேசுகிறார் அதனால் என் மனைவியை என்னால் புரிந்து முடியவில்லை என்று சொல்லுகிற கணவன் சமுதாயத்திலே நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் கோமான் நவிகள் கோமான் செல்லவராக மனைவி செலவு மனைவியை புரிந்து அழகாக நடத்தினிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிற கணவன் சிறந்த கணவன் என்று பெருமானார் கையாள வேண்டும் பெருமானார் முகத்திலே அடித்து கண்டிக்கிற கணவன் சிறந்த கணவனாக இருக்க முடியாது பெருமானார் ஒரு வார்த்தைகள் ஆனால் திருந்துகிற அமைப்பிலே உள்ள வார்த்தைகளை பெருமானார் பயன்படுத்துவார்கள் ஒரு பெருமானிவிடும் சொ கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும் உலகத்தில் இருக்கிற எல்லா சாக்கடைகளையும் சுத்தம் செய்வது கடல் சுத்தம் செய்வது கடல் ஆனால் பெருமானார் எப்படி சொல்கிறார்கள் பார்த்தீர்களா கடலில் கலந்தால் இதற்கு பிறகு வாழ்நாளில் குறை சொன்னதாக வரலாறு இந்த தன்மை நம்மிடத்தில் வந்திருக்கிறதா சிறந்த கணவனாக வாழ வேண்டும் என்று பெருமானால் சொன்னார்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள் கைருக்கும் கைருக்கும் உன்னுடைய மனைவி யாரை போற்றுகிறாரோ அவர்தான் சிறந்த கணவன் பெருமானார பதினோரு மனைவிகளும் போற்றாங்க நம்மை போற்றுகிறார்களா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் போற்றுகிறார்களா போற்றினார் நீங்க சிறந்த கணவன் ஆனா பக்கத்து வீட்டுக்காரா என்ன மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தான் இருக்கிறீங்களே என்று சொன்னால் பெருமானார் எனவே சிறந்த கணவனாக பெருமானார் நீங்கள் கடைபிடிங்கள் என்றார்கள் ஆனால் பெருமானாரும் கடைபிடித்தார்கள் வரலாறு சொல்லிக்காட்டுகிறது நாயகம் செல்லம் என்பவர்கள் இஸ்லாமிய பார்வையில ஒரு அஞ்சு வகையான வெக்கங்கள் இருக்கிறது ஒன்னு ஹயா ஏ பாவம் செய்கிற பொழுது ஏற்படுகிற வெக்கம் அல்லா வாழ் தடுக்கப்பட்டு கோக்கணியை சாப்பிட்டதற்கு பிறகு வெக்கப்பட்டார்களாம் சாப்பிட்டு முடிச்சதற்கு பின்னாடி வெக்கப்பட்டார்களாம் இதை போன்று ஒரு வெக்கம் இருக்கிறது கோமான் நபிகள் கோமான் சல்லல்லா வண்ணவர்கள் வெக்கப்பட்டிருந்தார்கள் எதற்காக பெருமானார் வெக்கப்பட்டிருந்தார்கள் தெரியுமா ரபுல் ஆலமியின் இடத்திலே பேசுவதற்கு கூட பெருமானார் யோசிப்பார்களாம் என்ன காரணம் ரபுல் மற்ற நபிமார்களை சோதித்ததை போன்று யாக்குலாம் தன்னுடைய மகன் யூசு சலாத்தை பிரிந்து நாற்பது ஆண்டுகள் இருந்தார்களே இதை போன்று அல்லாஹ் ஒரு பிரிவினையை வழங்கிவிட்டார் என்ன இருப்பார்கள். இந்த பெருமான உங்களுக்கு எல்லா பாவங்களும் நீங்கள் வெக்கப்பட வேண்டியதில்லை கவலப்பட வேண்டியதில்லை ஆசிரியருக்கு மாணவர் ஏதாவது தவறு செய்துவிட்டால் வெக்கப்படுவர் மழக்குமான நல்லா கேட்கிறான் மனிதர்களை படைக்க போறேன் அவங்களுடைய கருத்து என்ன நல்லா கேட்டான் மணக்குமார்கள் ஆனா ஒரு உண்மையை சொன்னாங்க மனுஷனை படைக்க போறேன் உங்க கருத்து என்னங்கிறப்ப சொன்னாங்க எஸ்டி புத்திமா அவனையா படைக்க போற அவனையா படைக்க போற ரத்தத்தை ஓட்டுவான் பூமியில குழப்பம் பண்ணுவான் எல்லா சைத்தா வேலையும் அவன் செய்வான் அவனையா படைக்க போற உடனே அல்லா சொன்னான் இன்னி அகலமுமால கலவு உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் என்னதான் செஞ்சாலும் தவுப்பா செஞ்சு புனித நான் மாறிடுவான் அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியுங்கிறான் உடனே உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் உங்களுடைய ஆலோசனையை நிறுத்துங்கள் என்கிறான் அல்லா இப்பொழுது வழக்குகள் வைக்கப்படுகிறார்கள் வழக்குகள் வைக்கப்படுகிறார்கள் குரான்கள் இல்லாமா அல்லம் தனா இன்னக்கு அடுத்திமுனகி அல்ல எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க எதை நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அது மட்டும்தான் எனக்கு தெரியுமென்று வழக்குகள் சொல்லுவார்கள் குரான் சொல்லிக்காட்டுகிறது இந்த வெக்கத்துக்கு போய் ஹயாக்க தப்சீர் என்று சொல்லுவார்கள் இன்னொரு வெக்கம் இருக்கிறது ஹயாக்குள் விக்ராம் பெருமானாரிடத்திலே அதிகமாக இருந்த வெக்கம் பெருமானார பார்க்க வந்த சகாபாக்களுக்கு பெருமானாரை விட்டு பெரிய மனம் நாயகத்தை பார்க்கணும்னு நினைச்சு போயிட்டா பெருமனாரோடு பேச்ச ஆரம்பித்து விட்டார் சாபாக்களுக்கு போக பணம் வராது நாயகமும் போ என்று சொல்லவே மாட்டார் பெருமானார் செல்லல்லா மொழிவசலத்தினுடைய வரலாறுகளை பார்த்தா அவர்கள் முசாஃபதா செய்தால் நாமாக கையை எடுக்காதவரை பெருமானார் கையை எடுக்க மாட்டார்கள் புகாரிகளை பதிவான அதி பெருமானார் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த பேர் வள்ளல் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை என்னை பார்க்க வேண்டும் அதனால அல்லா வகையை இறக்குவான் நாயகத்தினுடைய வீட்டுக்கு வந்தீங்களா பேசினீங்களா சாப்பிட்டீங்களா போய்கே இருக்கணும் பெருமானார் செல்லல்லா மொழிவசலம் சொல்ல வைக்கப்படுவார்கள் அதனால் நீங்களாக சங்கையாக பெருமானாரை கருதி நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் நாயக எவ்வளவுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு வெக்கம் இருக்கிறது ஹயாவுல் ஹஷமா சில மஸ்தலாவை கேட்கறதுக்கு வெக்கப்படுவாங்க இந்த வெக்கம் கூடாது அழிரலி எல்லாத்தடாவுக்கு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தால் சிறுநீருக்கு பிறகு அவர்களிடத்தில் சில பேர்களுக்கு என்று சொல்லுவார்கள் மணியை போன்று விந்தை போன்று ஒரு பொருள் வெளியார் அது ஒழுவை மட்டும்தான் முறிக்கும் குளிப்பு கடமை இல்லை அனிரலி எல்லாவுக்கு அந்த அதிகமாக மதி பழக்கம் இருந்தது பெருமாநாரகத்துல மருமன் இல்லையா எப்படி நாயகத்துல போய் கேட்கறது அப்படின்னு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு அடியல்லாகும் தடா இருப்பார்கள் இந்த வெக்கத்திற்கு பேர் ஹயானே ஹஷமா தனக்குள்ளே இருக்கிற குறைகளை கேட்டு தெரிவதற்கு படுகிற வெக்கம் இதற்கு பேர் ஹயானே ஹஷமா உம்மு சுனைமிரலியல்லாகும் தடா உம்மு சலமார் அடி வீட்டிலே பெருமானார் இருக்கிற பொழுது உம்மு சலமாவினுடைய வீட்டிலே நாயகம் இருக்கிற பொழுது உம்மு சுனைமிரடிகள்ல்லாகும் தடா வருகிறார்கள் அவ தத்தலின் மரனா பெண்ணுக்கு இந்திரியம் வருமா என்று கேட்கிறார்கள் பெண்ணுக்கு இந்திரியம் வருமா என்று கேட்கிறார்கள் உங்க சுலை மிரலாவுந்தாளா உம்முசலமார் அழியல்லா முகத்திலே வெக்கத்தினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள் புகாரி ஷரீஃபிலே பதிவானது இப்படியெல்லாம் கேட்கலாமா ஒரு ஆம்பளேட்ட வந்து ஒரு ஆம்பளேட்டை வந்து இப்படியெல்லாம் ஒரு பெண்ணு கேட்கலாமா அதுவும் குறிப்பா பெண்களுக்கு போய் இந்திரியம் வருமா என்றெல்லாம் உம்மு சலமார் அழியல்லாவு நாயகத்திற்கு முன்னால் சத்தம் போடுகிறார்கள் உம்மு சுலைமர் அழியல்லாவு பெருமானார் செல்லல்லா முலிமர் செல்லம் சொன்னார்கள் மார்க்க விஷயத்தை கேட்பதிலே வெக்கப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள் ஒரு பெண் ஒரு குழந்தை பெரியக்கேயா ரகமா சிலர் கேள்வி கேட்கிறது அதே நேரத்தில் பெருமாள் அல்லாஹ் ரலி அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு வெக்கப்பட்டார்கள் வரலாறுகளை பாருங்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அண்ணன் அவர்கள் பெருமாளாரின் வீட்டுக்கு வருகிறார்கள் பெருமாளார்னுடைய வீட்டிலே பெருமாநா சல்லல்லாஹு அலைஹி வஸலாம் கால் தெரியே தொடை தெரியே அமர்ந்திருக்கார்கள் காலினுடைய ஆளு என்று சொல்வார்கள் கிடங்கால் தெரியே அமர்ந்திருக்கார்கள் அபு بکر ரலி அல்லாஹு வருகிற பொழுது ஆடையை சரி செய்யவில்லை உமர் ரலி அல்லாஹு வருகிற பொழுது ஆடையை சரி செய்யவில்லை உஸ்மான் ரலி அல்லாஹு வருகிற பொழுது ஆடையை சரி செய்து கொள்கிறார்கள் சரி செய்ய என்ன நாயகமே இப்படி என்று கேட்க மழகுகளே அவரை கண்டுகிறார்கள் நான் இருக்க முடியுமா அதனால் தான் நான் வெக்கப்பட்டேன் என்கிறார்கள் நபிகள் பெருமானால் வெக்கப்பட்டார்கள் வெக்கப்பட சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் என்ன நிலை கிளி மாதிரி மனைவியை வைத்துக் கொண்டு வெக்கம் குரங்கு மாதிரி வப்பாட்டி வைத்திருக்கிற ஆண்களும் நம் சமுதாயத்தில் இருக்க வெக்கம் இல்லாமல் அடுத்தவர்களோடு பழகுகிற ஆண்களும் இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக பெண்மணிகள் வெக்கத்திற்கே உரித்தன பெண்மணிகளின் நிலை இன்றைக்கு ஆடை குறைப்பு ஆண்கள் ஆணைகளை அதிகரித்த பெண்கள் ஆடைகளை குறைத்துக் கொண்டே வருகிற சூழல் இஸ்லாமிய சமுதாயத்திலும் நடைபெறுகிறது சின்ன பிள்ளைக்கே சின்ன பிள்ளையிலிருந்தே மாடர் என்ற பெயரிலே அரைகுறை ஆடைகளை போடுகிற பண்பாடு நாம் வளர்க்க நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பெண்கள் பெரிய பெண்களாக ஆகிற கூட ஆடை குறைப்பு கலாச்சாரம் அல்லது வெளியே இருந்து உள்ளே இருக்கிற உறுப்புகளை பார்க்கிற அமைப்பிலே இருக்கிற கலாச்சாரம் அல்லது அந்நிய ஆணவர்களை இழுக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே பெருமானால் சொன்னார்கள் நாம் வெக்கப்படவில்லை என்றால் நாயகத்தினுடைய வாக்கியை தண்ணீரில் எழுதியிருக்கிறோம் என்றுதான் பொருள் அடுத்ததும் நம் சமுதாயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டே வருகிறது பெருமானார் எனக்கு நீண்ட ஒரு ஆசை நாயகமே ஆண்களெல்லாம் உங்களுடைய கரத்திலே முசாபகா செய்கிறார்கள் நாயகமே ஆண்களெல்லாம் முசாபகா செய்கிறார்கள் நாயகமே நாங்களும் முசாபகா செய்யக்கூடாத நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா பணிமசெல்லம் சொன்னார்கள் நான் ஒரு சொல்வது நூறு பேர்களுக்கு சொல்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்கிறார்கள் திருமதியிலே பதிவான அதி சிந்தகதி அதனால் அந்நிய பெண்களினுடைய கரங்களை இந்த கரம் தொட்டதில்லை என்கிறார்கள் பெருமானார் நான் கை கொடுத்துட்டு வந்துட்டேன் என்று சொல்கிறார் ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஒரு நடிகை சாப்பிட்ட ஆப்பிளை பல ஆயிரம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அவளை இஸ்லாமியா எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நடிகை கடித்து கொடுத்த குப்பைக்கு போக வேண்டிய ஆப்பிள் ஒரு நரகவாசி சாப்பிட்டுக் கொடுத்த ஆப்பிள் இவன் வாங்கிவிட்டு பெருமையாக சொல்லுகிறான் அது கடிச்சு கொடுத்த ஆப்பிளை வாங்கியாச்சு நான் உருவில்லா அல்லாஹ் பாதுகாத்தவன் எங்கே பேடுதல் இருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் சதல்லா கொலிமேசலம் எவ்வளவு பேடுதலாக நடந்திருக்கிறார்கள் சல்மான் ரலியப்பா உத்தாளா முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்த சகாபி ஒருவர் உலகத்திலே இருக்கிறார் என்றால் சல்மான் வளம்பூரி வள வந்தால் அவன் வளம்பூரி சானியினுடைய வரலாறு நீங்க பாத்தீங்க கிறிஸ்துவரா இருப்பாரு முத்லிமா போவாரு இப்படி வளம் வந்துக்கிட்டே இருப்பாரு திடீரென்று வேறு மாதிரி போவாரு பத்திரிகை புல்ல அவர் செய்தியா தான் இருக்கும் ஒரு காலத்துல இதை சல்மான் பாரசி முதலிலே பாரசி நாட்டை சார்ந்தவர்கள் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள் அதற்கு பிறகு யூத மதத்திற்கு சென்றார்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு வருகிறார்கள் கிறிஸ்துவ மதத்திலே ஒரு மாதிரி சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சல்லம் பாகு மணி சலமன் அவர்கள் வருகை காலம் வந்துவிட்டது முகமது நபி இப்பொழுது மதினாவில் இருப்பார்கள் மதினாவிற்கு வருவார்கள் நீங்கள் மதினாவிலே போய் தங்கிக் கொள்ளுங்கள் அந்த முகமதை பார்த்தால் உடனே ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்ப சல்மான் பாரசி நபிகள் நாயகத்தை எதிர்பார்த்து மதிரமாநகரத்திலே வந்து காத்திருக்கிறார்கள் மதிரமாநகரத்திலே அடிமையாக ஒருவரால் விற்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தோற்றத்திலே பேரித்தம்பள மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகிற வேலை பேரித்தம்பழங்களை பறிக்கிற வேலை மேலே அமர்ந்திருக்கிறார் கீழே ரெண்டு பேர் நின்று பேசிக் முகமது என்று யாரோ ஒருவர் மதினாவிற்கு வந்திருக்கிறாராம் முகமது என்று யாரோ ஒருவர் மதினாவிற்கு வந்திருக்கிறாராம் காதோடு காதாக காட்டி வழியாக இந்த செய்தி சல்மான் பாரசி அளிக்களுடைய காதுக்கு செல்கிறது உடனே மரத்திலிருந்து கையை விட்டுட்டாங்க சல்மான் பாரசி மரத்திலிருந்து கையை விட்டுட்டாங்க அந்த முகமதை காண்பதற்குத்தானே நான் இவ்வளவு நான் காத்திருக்கிறேன் கையை விட்டாங்க சரசரன் வந்து கீழே விடுகிறாங்க சல்மான் பாரசி உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறது கண்மணி நாயகம் சந்தபிகள் பெருமானது கொடுத்து பொருடமாட்டதிலே பேணுதல் பேசுவதிலே பேணுதல் எழுதுகிறோம் என்று குமான் நபிகள் கோமான் சதம்பா குளைமசடமன் அவர்கள் உண்மையாளராக வாழ்ந்தார்கள் வாழச் சொன்னார்கள் பெருமானாரினுடைய வாழ்க்கையிலே முழுக்க உண்மை அந்த உண்மையில் எப்படிப்பட்ட உண்மைக்கு உண்மையை கூட நான்காக பிரிக்கிறார்கள் நான்கு உண்மையும் சேர்ந்து நாயகத்திடத்திலே இருந்ததாம் சிதுக்குள் நிசான் பெருமானார் நாவிலிருந்து பெருமானார் நாவில் ஒரு பொய் கூட வந்ததில்லை என்று வரலாறு அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார்களை நபிகள் பெறுமானால் நாமிலிருந்து ஒரு பொய் வந்ததில்லை வருங்கால செய்தியை பெருமானார் சொல்லுகிறார்கள் அதிலே கூட போயில்லை சாவாக்கள் எல்லாம் திகைத்து போயிருந்தார்கள் ஆனாலும் இன்றைக்கு அது நடக்கிறது பெருமானார் கடனாக வைத்திருப்பார் பத்து வருஷம் சக்காத்தே கொடுத்திருக்க மாட்டாரு சக்காத்து கொடுக்குறதுன்னா என்னன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்காரு இப்படியும் சிலர் இருப்பார்கள் பெருமானார் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மனைவிக்கு கடன் கட்டுப்பட்டு நடப்பான் எங்க என்ன அர்த்தம் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மனைவிக்கு கட்டுப்படுவான் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே பள்ளிகளில் கூச்சல் நடக்கும் என்றார்கள் கூட்டத்தை போட்டி தலைவர் தேர்ந்தெடுக்கிறது செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது எல்லாம் பள்ளியில தான் அரசியல் மாறி கூடு கூட்டம் நடக்கும் கூச்சல் நடக்கும் பெருமானார் சந்திரலா மலைவர் செலவம் அன்றைக்கே சொன்னார்கள் இப்படி ஒரு காலம் வரும் இது நடக்கும் என்றார்கள் அடுத்தும் சொல்லுகிறார்கள் அக்க உம்மகூர்வ சஜிகு நண்பர்களுக்கு பார்த்தி வைப்பான் பெற்றோர்களை நிந்திப்பான் என்றார்கள் பெருமானார் செல்லிவன் செலம் நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை பெற்றோர்களுக்கு கிடைக்காது என்றார்கள் இன்றைக்கு அது இருக்கிறதா இல்லையா பெற்றோர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா என்று கூட தெரியாது பெரிய ஹோட்டலிலே கொண்டு போய் நண்பர்களை வைத்து பார்த்து நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த பெருமானார் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே ஒருவனுக்கு சங்கை செய்யப்படும் தெரியுமா அவனுடைய தீமையை பயந்து சங்கை செய்யப்படும் ஏதாவது தீமை செஞ்சிருவாங்க அவனுக்கு சங்கை செய்வான் அரசியல்வாதிகளுக்கு சங்கை எதற்காக செய்யப்படுகிறது நல்லவங்கிறது செய்யப்படுதா இல்ல அவனால வேற எந்த தீமையும் நமக்கு வந்திடக்கூடாது சங்கை செய்யப்படும் இப்படி ஒரு காலம் வரும் பெருமானார் சொன்னார்கள் சக்தி நாட்டை ஆளுகிற தலைவர் அணிவார்கள் எல்லோரும் குடிப்பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வீடுகளை அலங்கரிக்கும் சமுதாயம்முதாயத்தை திட்டும் இப்படி எல்லாம் நடந்தார் நீங்கள் எதிர்பார்கள் உண்மையை தவிர வேறு பெருமானே அதை போன்ற அவர்களுடைய இருந்தது சிது புண்ணிக்கா அல்லாஹே குருஹானிலே சொல்லுகிறான் நாம அப்படி இல்லை சில நேரத்தில் மனசுல ஒண்ணை வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுவோம் நண்பன் மாறி பேசுவோம் உள்ளத்துக்குள்ள இவனை பழி வாங்கிறதுக்கு ஏதாவது இந்தாண்டா நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்துக் கொண்டே பேசுவோம் ஆனால் பெருமானார் சரல்வா குறைவசனம் உள்ள பொய்யை நினைத்தது இல்லை என்கிறான் சொல்லுகிறது மனதுக்குள்ளே கூட மாணவி பொய்யை நினைத்ததே இல்லை சிதுக்குள் அசும் வாழ்க்கை முழுக்கம் உண்மை சகாபாக்களிலே பெருமானார் இதை விதைத்தார் சிதுக்கு தீன் தீனிலே உண்மையாக இருக்க வேண்டும் தீனிலே உண்மையாக இருக்க வேண்டும் பூமான் நபிகள் கோமான் சதல்லாசனம் இதையும் செய்தார்கள் தீனிலே உண்மையாக இருந்தார்கள் உண்மையான நவித்தோடர்களை உருவாக்கினார்கள் அந்த உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா நாவிலேயும் உண்மையில்லை உள்ளத்திலும் உண்மையில்லை தீனிலும் உண்மையில்லை என்று சொன்னால் பெருமானார் இன்றைய வார்த்தையை தண்ணீரில் எழுதி வைத்திரு நம்முடைய வாழ்க்கை கரைந்து கொண்டிருக்கிறது எனவே மாணவி நடந்து முகமது அவர்களுடைய வாழ்க்கையை வாக்கை பின்பற்றி நடப்பவர்களாக வல்லோ நல்லா நம் அனைவரையும் தயாராகிடுவாங்க கடைசி பத்திலே யாத்திகா பருப்பது சுண்ணத்தே கிபாயா சுண்ணத்தை பெருமனா செல்லா படிவ செல்லும் மதினாவுக்கு சென்று பத்தாண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் யாத்திகா பெருந்தார்கள் பெருமானா செல்லா பழிவசம் பத்து ஆண்டு இருக்க வேண்டும் ஆனால் ஒரு ஆண்டு பெருமானா செல்லாடை சில ஒப்பாத்தாரதுக்கு முத வருஷம் யாத்திகா பெருக்கலான் பெருமனா செல்லாடை சில இருக்கும் போது போற பெருமானார் வெளியே போயிட்டு வந்து பழிவாசல் கூடாரமா இருக்கு எட்டு மனைவி கூடாரம் போட்டு நாங்களும் யாத்திரா என்ன நடக்கும் சொல்லிட்டாங்க பெருமானார் இங்க பார்த்தா எல்லாம் கூடாரமா இருக்கு என்ன சேர்ந்து பெருமான மாதிரி ஒரு பெரிய ஹக்கீமை உலக பார்த்துட்டே இல்ல பார்த்தாங்க ஆயிஷா நாயகிட்ட போய் நைசா சொன்னாங்க இந்த வருஷம் என்னமோ தெரியல எனக்கு ஒரு மாந்தியா இருக்கு நான் யாத்திகா இல்லைன்னா அப்ப நானும் இல்ல நாயகமே எட்டும் பார்த்துச்சு அப்ப நானும் இல்லை எல்லாம் ஓடிடுச்சு கூடாரம்னா காணா போச்சு அந்த ஒரு வருடம் மட்டும் ஒன்பதாவது வருடம் பெருமானார் யாத்திகா இருக்கவில்லை பத்தாவது வருஷம் இருபது நாட்கள் பெருமானார் யாத்திகா இருந்தார்கள் ஆக பெருமானார் செல்லலா ஓடி வருஷம் மதினா வாழ்க்கையிலே தொடர்ந்து யாத்திகா இருந்திருக்கிறார்கள் இந்த யாத்திகாவுக்கு யாத்திகா மூணு வகை இந்த யாத்திகா சுண்ணத்தேக்கதா கிஃபாயா பள்ளியில யாராவது ஒருத்தராவது யாத்திகா இருக்கணும் அப்படி இல்லைன்னா லௌமத்து நாயகத்தினுடைய சுண்ணத்தை விட்டு படிப்புக்குரியவர்களாகும் இன்னொரு யாத்திகா இருக்கிறது நேச்ச என் பையன் பிளஸ் பாஸ் ஆயிட்டா நான் நாலு நாள் யாத்திகா இருக்கிறேன் ஒருத்தர் நேர்ச்ச பண்றாரு நோம்பு வச்சு நாலு நாள் யாத்திகா இருக்க அந்த யாத்திகாப்புக்கு நோம்பு சரி இன்னொரு யாத்திகாவுக்கு நபீலான முஸ்தகப்பான யாத்திகா பள்ளிவாஜருக்குள்ள வரும்போது யாத்திகாப்பினுடைய நியத்தோடு வந்தா யாத்திகாவினுடைய நன்மையை அல்ல வழங்கி விடுவான் ஒரு பத்து நிமிஷம் கூட அந்த யாத்திகா இருக்கலாம் எப்ப எல்லாம் பள்ளிவாசனுக்குள்ள வர்றோமோ அப்ப எல்லாம் யாத்திகாவுடைய நியத்தோடு உண்டு யாத்திகா இருப்பவர்களுடைய கவனத்திற்கு யாத்திகாப் இருப்பவர்கள் செல்போனை கொண்டு வந்துட்டு டுவெண்டி போர் அவர்ஸ் வீட்டுக்கும் கடைக்கும் பேசுகிறாரு யாத்திகாவுக்குள்ளவர் யாத்திகாப்புன்னு சொன்னா செல்போன்ல வீட்டுல போட்டு வந்திருங்க இங்க அல்லாவிடத்துல பேசுவதற்காக வந்திருக்கிறீட்டு நிர்பந்தமான சூழ்நிலை வேற வழியே இல்லாத சூழ்நிலை அதை வேண்டுமானால் மார்க்கம் உள்ளிருந்தே பேசுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கு இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கடமையான குளிப்பை தவிர பத்து நாள்ல குளிக்கக்கூடாது மார்க்கம் சொல்லுகிறது யாத்திகாப்புல கடமையான குளிப்பை தவிர குளிக்கக்கூடாது ரொம்ப நிர்பந்தம் ஒருத்தருக்கு குளிக்கல சொன்னா மௌத்தா போயிருவாரு இந்த மாதிரி தான் ஆனால் கடமையான ஏன்னா அல்லாட்ட போய் முறையிடுவதற்காக வந்திருக்கிறோம் சிலர் வந்து இங்க வந்து டிப்டாப்பா இருக்கிறதுக்காக ஊர்ல இருந்து பார்த்தாக்கா அந்த யாத்திகா பள்ளியும் உணவுகளை கம்மியா கொண்டு வரணும் பார்த்தா யாத்திகா இருக்கிறாரு எங்க மச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சாம் ஒரு அவர் வகையில கொண்டு வர்றது மாமா அவர் வகையில கொண்டு வர்றது மறுமணி அவர் வகையில கொண்டு வந்துறது வயிறு ஃபுல்லா புடைச்சு கொரட்டை விட்டா பார்க்கணும் பழிவாஜி அடுத்த பள்ளிவாதத்தில் கேட்குது இதுவா யாத்திகா இதுவல்ல அதனால உணவுகளை உரைத்து இவாதிகளை அதிகமாக யாத்திகாப்பல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று தேவையில்லாமல் வெளிப்பள்ளிக்கு செல்லக்கூடாது வெளிப்பள்ளியில போய் ஒருத்தர் உட்காந்து காரண யாத்திக்கா கூடாமல் போய்விடும் உள்ளுக்குள்ளதா இருக்கணும் தூங்கிறது உள்ளதா இருக்கணும் நிர்பந்தமான தேவை வளம் ஜலம் கழிப்பதாக இருந்தால் வெளியே செல்லலாம் உடனே உள்ளே வந்துவிட வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்குள் கூடாது இது யாத்திகாப்பினுடைய நிபந்தனைகளில் ஒன்று பெண்கள் யாத்திகாவு இருப்பார்கள் அவர்கள் வீட்டிலே எந்த இடத்திலே தொடுவார்களோ அந்த இடத்திலே யாத்திகாவு இருக்கலாம் தேவையில்லாத பேச்சுக்கள் கூடாது தேவை நேரத்திலே வேலைகளை செய்துவிட்டு அந்த இடத்திலே வந்து யாத்திகா புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் மார்க்கம் பணிக்கிறது இந்த முறையில ஒரு மனிதன் யாத்திக்காவு இருப்பாரையானால் அல்லா ஜெல்ல ஷானகுலா இவர் என்னவெல்லாம் கேட்கிறாரோ அது முழுவதையும் அல்லாஹுத்தாலா தர காத்திருக்கிறான் எனவே அல்லா ஜெல்ல ஷானகுத்தாலா நம்மையும் முழுமையாக யாத்திகாவு இருப்பவர்களாக காத்துவானாக யாரெல்லாம் யாத்திகாவு இருக்கிறார்களோ அவர்களுடைய யாத்திகாவையும் ரபுள் ஆளவில் பொருந்திக் கொள்வானாக அந்த யாத்திகா நிறைய அமல்களை செய்வர்களாக இருக்கும் போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முறை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முறை அம்மா என்றும் அவர் குடும்பத்தில் அவர் தொழிலுக்கும் அனைத்திற்கும் ரபுடாலமின் பாதுகாப்பை வழங்குகிறான் என்று என்னுடைய ஆசிரிய பிறந்தகளை சொல்லியிருக்கிறார்கள் அதனால அந்த இவாதத்தோட சேர்த்து என்பதை ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் தாராளமாக மூணு நாள் ஓதில்லாம் பத்து நாட்களில் யார் ஓதுகிறாரோ அவருக்கு இந்த வாக்கியம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே முழுமையான யாத்திகா யாத்திகா இருக்கிற வாக்கியத்தை வல்லோனல்லா அனைவருக்கும் வழங்குவானாங்க முந்திருந்தார்கள் اللهم صل على سيدنا النبي كما قلنا محمد وبارك وسلم عليه ربنا قد أتى لنا في مكامينا قد أتى من إلا غفرت ولا همم إلا فرجت ولا دين إلا أديت ولا مريض إلا شفيت ولا حاجه الى ذكر ابن إلا قضيت ويسرتها وادتها يا ارحم الراحمين إليك ربي فحببنا وفيه امن الناس فأضلنا ومن سيئات الأعمال فجنبنا وإلا صالح الأعمال فتقبلنا وإلا شر அக்ம் வா்னிர் صلى صلى صلى الله الله الله عليه وسلم وسلم على على سيدنا محمد محمد لله ஒஃபில் ஆஃபுர்த்தியினாத வலல்லாஜ் சலபடாது ஹீசேல் மொஹம்மதி வாயு வாசாபிஜியஜ்மாயி நம்ம